الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا المرسلين وعلى اله وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الدين عند الله الاسلام புகழ் சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசுனு உள்ளாகி செல்லல்லாக செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவ எங்கள் தவ தாவ நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அம்மாகவேன் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக அன்புக்கும் இறைநேசத்திற்கும் முறைத்தான் அல்லாஹின் நல்லடியார்களே ஈமான் வேர்கள் என்ற தலைப்பில ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் முதலில் ஈமான் என்றால் என்ன அல்லாஹர் அபுன் ஆலமின் அவன்தான் அனைத்தையும் படைத்தான் அவன் ஒருவன் என்று இணை இல்லாமல் அவனை ஏற்றுக்கொள்ளுதல் தஸ்திக்கும் கல் என்று சொல்லுவார்கள் மனதால் அல்லாஹ் ஒருவன்தான் ஆக்குதல் அழிக்குதல் அத்தனை ஆற்றலும் அவனுக்கு மட்டுமே சொந்தம் நபிமார்கள் வழக்குகள் வேதங்கள் இருக்கிறது என்று நம்புதல் இறந்ததற்கு பிறகு மீண்டும் மறுமையில் எழுப்பப்படும் என்று நம்புதல் இது ஐமா இந்த ை சமூகத்திற்கு கொடுத்த வேர்கள் நான்கு பேர்கள் அந்த நான்கு பேர்களைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அந்த வேர்களில் நாமும் ஒருவராக இருக்கிறோமா என்பதை நமக்கு எல்லாமே ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் முதலில் ஈமானிய வேர்கள் இந்த சமூகத்திற்கு ஈமானை கொண்டு வந்து சேர்த்தவர்கள் நபிமார்கள் மனித முயற்சியால் கண்டிப்பாக நபியாக முடிய என்னதான் தொழுதாலும் வணங்கினாலும் நேர்மையா நடந்தாலும் நபியாக முடியுமா நபி என்பது மனித முயற்சியால் ஆகிற காரியம் அல்ல இந்த நபிமார்களை வைத்துத்தான் அல்லாஹ் ரபுலமி சிற்கை ஒளித்தான் ஏகத்துவத்தை வளர்த்தான் சலாத்தினுடைய காலத்திலே சிற் இல்லை அதை போல இல்லை சட்டங்கள் இல்லை ஆரம்ப மனிதர் இல்லையா சட்டங்கள் அகக்காம்கள் என்பதெல்லாம் வந்தது நூகலகிசலாத்தின் காலத்தில் தான் மக்கள் பெருகி மக்கள் பெருகும் போதுதான் நல்லவர்களினுடைய வடிவங்களை எல்லாம் சிலைகளாக வடித்து சைத்தான் இவர்களை கடவுள் என்று சொல்ல வேண்டும் இவர்கள்தான் உணவளித்தார்கள் இவர்கள் தான் ரிசுக்கு கொடுத்தார்கள் என்ற அந்த சிற் உருவானது நூகலகிசலாத்தினுடைய காலம் ஏறத்தாழ தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் ஏகத்துவத்தை சொன்னார்கள் நூகலகத்தினுடைய வயது ஆயிரத்தி அறுபது ஆண்டுகள் ஏகத்துவத்தை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி ஏற்றவர்கள் வெறும் எண்பது பேர்கள்தான் என்றைக்குமே ஏகத்துவாதிகள் குறைவாகவே இருப்பார்கள் ஆனால் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் கப்பலை செய்ய சொல்லுவான் அந்த கப்பலிலே நூகலை சலாத் வலாம் அன்னவர்களையும் அவர்களுடைய சந்ததிகளையும் அல்லாவிட அளவில் ஈமான் கொண்ட எண்பது பேர்களையும் பாதுகாப்பான் என்பது குரான் சொல்லுகிற வரலாத்தினுடைய நாணத்திற்கு பிறகு லூத்தனைடைய காலம் இப்ராஹிம் காலம் ஹூதரா காலம் சாலிகலகாத்தினுடைய காலம் இதெல்லாம் ஒட்டி ஒட்டி இருக்கிற காலங்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாத்தினுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் தான் சச்சம் பெரிய அலி இஸ்லாத்தினுடைய கோவல்கள் இஸ்லாத்திற்கு பிறகு இப்ராஹிம் அலி காலத்தில் இந்த ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது காரணம் அவ்வளவு சிற்கு எல்லாம் சிலை வணக்கம் தொட்ட இடங்களில் சிலைகள் அஸ்லாம்கள் இப்பொழுதுதான் கடும் வேகத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் செயல்பட வேண்டி இருந்தது அதனால்தான் அல்லாஹ் ரபுல்லாலாம் இப்ராஹிம் அலிஸ்லாத்திற்கு மழைக்கூத்து சமாவாத்தை காட்டினான் இப்ராஹிம் அலி இஸ்வாத்திற்கு ரொம்ப ஆசை அல்ல எப்படி இறந்தவர்களை ஹயாத் தாக்குகிறான் ரப்பி அறிவி கை துறையில் மோத்தா குரான் பேசுகிறது இறந்தவர்களை நீ எப்படி ஹயாத் தாக்குகிறாய் இப்ராஹிம் அலி சிந்தனைகள் எல்லாம் பல்வேறு வகையாக இயங்கிக் கொண்டே இருக்கிற அல்லாட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க இப்ராஹிம் அலி இப்ராிம் அத்திற்கு நிகரான ஒரு நபி இல்லை எவ்வளவு பெரிய ஆணை கொண்டு போய் விட்டாலும் இப்ராஹிம் அளிகச்சலாம் குரான் பேசுகிறது சந்திரனை பார்க்கிறார்கள் நட்சத்திரங்களை பார்க்கிறார்கள் இதுவெல்லாம் இறைவனாக இருக்குமோ என்று எண்ணுகிறார்கள் எல்லாம் மறைகிறது மறைகிற எதுவும் இறைவனாக இருக்க முடியாது இன்னி வஜ்ஜகத்து வஜ் இல்லது வல்ல இருக்கையா அப்ப மறையாத ஏக இறைவன் ஒருவன் இருக்கிறான் அவனையே நான் ஈமான் கொள்ளுகிறேன் நம்புகிறேன் என்று வந்தார்களே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அதனாலேயே அல்லாஹ் ரபுல்லின் மலப்புத்து சமாவாத்து வல்லார் அல்லாஹினுடைய அத்தனை காட்டினான் இப்ராஹிம் அலிஸ்லா அல்லாஹவினுடைய படைகள் அல்லாஹவினுடைய பட்டாரங்கள் ஒவ்வொரு ஆட்சியாளர்களுக்கும் ஒரு படை இருக்கா இல்லையா மில்ட்ரி வேணும் நாடு என்றால் மில்ட்ரி வேணும் அப்ப ரப்பின் மில்ட்ரிகள் யார் பதினான்கு படைகள் இருக்கிறது என்று பார்த்தவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இருந்து கண்மணி அதனாலதான் இங்கு ரெண்டு பேரும் உயர்ந்தவர்கள் எல்லா அல்லாஹைய ஆட்பெற்ற அதனாலதான் நம்ரூத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் பேசி ஜெயிக்க முடியவில்லை ஒருவன் என்று இப்ராஹிம் சொல்கிறாயே என்ன ஆற்றல் இருக்கிறது இப்ராஹிம் அலிசுலாக்குவான் ரெண்டு சிறைவாசிகளை அழைத்தான் நம்ரூத் ஒருத்தனை கொண்டுட்டான் ஒருத்தனை நானும் ஒருவனை ஹயா தாக்கி விட்டுவிட்டேன் ஒருத்தவனை கொன்று விட்டேன் இப்ராஹிம் அலிசுவலா சிரிக்கிறாங்க நம்ரூத் ஏன் சிரிக்கிறாய் இப்ரா சொன்னாங்களா என் இறைவன் கிழக்கே சூரியனை உதயமாக்கி மேற்குளே மறைய வைக்கிறான் ஒரே ஒரு நாள் நீ மேற்களை உதயமாக்கி மறையவைக்கு முன்னால் தோற்று போனான் பேசுகிறார் கடைசி அல்லாஹ் ரபுலாலின் ஏகத்துவத்தை சொன்னதற்காக வீட்டிலே தகப்பன் சொல்லுகிறார் இப்படி எல்லாம் சொன்னால் உன்னை கல்லால் எறிவேன் போ சமூகம் பெரும் நெருப்பு குண்டத்தை மூட்டி தூக்கி முஞ்ச நீக்கின் மூலமாக தூக்கி எறியப்படுகிறது அங்கேயும் ஏகத்துவத்தை விடவில்லையே அங்கேயும் நெருப்பில தூக்கி போட போகிற போது இப்ராஹிங் வருகிறார் ஜிப்ராஹிம் அலி இஸ்லாம் நெருப்பிலே விழப்போகிறான் என்னை காப்பாற்றட்டுமா இப்ராஹிம் அலி அங்கேயும் இடத்தில் ஜிப்ராஹிம் அலி பேசுகிறார் என்னை படைத்த இறைவன் என்ன உறங்க எனக்கு என் ரபு போதுமான அவன் உதவி செய்வதில் அவனுக்கு நிகர் உதவி செய்வன் யார் இருக்க என்ன வார்த்தை இந்த வார்த்தை நெருப்பே இதமான குளிர்ச்சியாக இப்ராஹிமுக்கு ஆகிவிடு நாற்பது நாள் நெருங்கு குண்டத்தில் ஜம்மு உகாந்து இருந்து வெளியே வந்தால் எப்படி இருக்கும் ஆனாலும் ஈமானின் பாக்கியம் நம்ரூதுக்கு கிடைக்கவில்லை உன் இறைவன் இருக்கிறான் என்பதை நான் ஏற்கிறேன் ஆனால் அவனை நான் கொல்லப் போகிறேன் மண்ட மூலம் எப்படி வேலை செஞ்சிருக்கு பாருங்க இறைவனை கொள்ள அம்பு விட்டவன் நம்ரூத் கடைசியில் இப்ராஹிம் அலை ஏகத்துவத்தை இப்ராஹிம் அலையச் சொல்லாம் எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் நீ சொல்லுகிற இறைவனை காயப்படுத்துவேன் கொடை செய்வேன் என்று அம்பு என் படையோடு என்றான் நம்ரூத் உன் இறைவனுக்கு தைரியம் இருந்தால் அல்லாஹ் இப்ராஹிம் சொன்ன அல்லாஹ் இப்பயே ரெடி ஓம் படை எப்ப ரெடின்னு கேளு அல்லாஹின் படை இப்பொழுதே ரெடி இப்ராஹிம் அலேசலா சொன்னோன்னு நம்ரூது சொல்லுவான் என் படையை சரி செய்வதற்கு மூன்று நாட்கள் வேட்டும் யானை படைகள் காலாப்படைகள் குதிரைப்படைகள் ஒட்டகை படைகள் எல்லாம் சரி செய்ய மூன்று நாள் வேட்டும் நாள் எல்லா படைகளும் ரெடியா இருக்கு இப்ராஹிம் அலிசலாம் மட்டும் திக்ரு செஞ்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த காலத்துல அவங்களுக்கு இப்பதை திக்ரு தான் நம்ம தொழுகிற மாதிரி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒற்றன் வருகிறான் இப்ராஹிம் அலேசலாத்தை அழைத்து செல்கிறான் காண ஒண்ணு கா நான் மட்டும்தான் நிக்கிறேன் என்று சொல்லுகிற போதுதான் அல்லாக அந்த திரையை அகற்றினான் அல்லாஹுவின் ஆளுமை வல்லமை உள்ளமை அத்தனையும் இப்ராஹிம் அலையாம் காண்கிறாங்க பார்த்துட்டு அந்த படைகளை எல்லாம் பார்த்தாங்க அல்ல அவர்களுடைய துணூதுகளை பார்த்துட்டு நம்ரூதுடைய படையை பார்க்கிறாங்க பார்க்கறாங்க இறகுமோ இருக்கிறதே என்றாக்கலாம் அல்லா சொல்லிட்டா என் நம்பி நாவல கொசுங்கிற வார்த்தை வந்துருச்சு இத்தனை படையையும் அழிக்கிறதுக்கு வெறும் கொசுவை மட்டும் அனுப்புறேன்னு அனுப்பிச்சான் அன்னைக்கு வந்த படை இன்னைக்கு வரைக்கும் போகவே இல்லை என்னை பார்க்கிறோம் அல்லாஹு ஆளுமை அந்த ஏகத்துவத்தை இப்ராஹிம் அலித்து சொன்ன வீதம் குரு இப்ராஹிம் அலி இஸ்லாத்தினுடைய சந்தவிகள் ஏகத்துவத்தை பேசுகிறார்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாத்துக்கு ரெண்டு நபி பிறக்கிறாங்க ஒன்று இஸ்மாகல்லை அவர்களின் மூலமாக இஸ்மாஹில் அலிகார் மூலமாக அடிமை வம்சத்தில் பிறந்தவர்கள் இஸ்மாஹில் அலிகம் அதனால தான் யூதர்கள் நம்மை ஏற்றுக்கொள்வதில்லை அடிமை வம்சத்தில் வந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் ஆனா யூதர்கள் இசாஹிஸ்லாம் சாரா மூலமாக இசாக் அலை இஸ்லாம் பிறக்கிறார்கள் அதில் வந்தவர்கள் நாங்கள் உயர்குலத்து பெண்மணிகள் உயர்குலத்து மக்கள் நாங்கள் எப்படி இவர்களை ஏற்றுக்கொள்வது என்பதுதான் அன்பில் இன்று வரை அதனால் நாங்கள் நபியை ஏற்க மாட்டோம் யாரையும் ஏராளமான நபிமார்களை வந்தார்கள் எல்லோரும் இயக்குவத்தை சொன்னார்கள் ஒரு நாளும் இணை ஏற்படுத்தி விடாதிக் இறைவனுக்கு இணையை ஏற்படுத்தி விடாதீர்கள் ஏக இறைவன் ஒருவன் தான் என்பதை அந்த ரவிமார்கள் போதித்தார்கள் ஆனால் அன்பிற்குரியவர்களே அந்த யூத கூட்டத்தார்கள் அத்தனையும் மறைத்தார்கள் கொலை செய்தார்கள் நரிமார்களை கொன்று குவித்த பாவிகள் இன்று வரை இரத்தத்தை ஓட்டுவது அவர்களினுடைய சராசரி நடைமுறையாக மாறிப்போன இங்கிருந்து ஒரு மூவா ஆண்டுகள் மெயில் பிடித்ததைப் போன்று எடுத்து பாருங்கள் இந்த யூதர்களினுடைய சதிகள் அத்தனையும் அம்பலமாகும் என்ன வேலையை செய்தார்கள் யூசுப் அலி இஸ்லாம் சொந்த சகோதரனையே கொலை செய்ய முயற்சித்தவர்கள் அல்லவா இந்த யூசுப் ஏகத்துவத்தை சிறைச்சாலையிலே சொல்லுகிறார்கள் ஏகத்துவத்தை சிறைச்சாலை அல்லா ஒருவன் தான் அவன் என்னை காப்பாற்றுவான் வெளியே வந்தார்கள் அரசனாக மாறினார்கள் வந்து விற்கப்பட்ட யூசுப் அழகி சலாம் மிசுரிலே ஏகத்துவத்தை சொன்னார்கள் அவர்கள் காலத்தில் இருந்த மன்னன் பிரவுன் பொதுவாகவே மிசிறு மன்னர்கள் அவங்களுக்கு பேரே பிரான்ன்கள் அந்த பிரவுன் நல்ல பிரவுனும் யூசு பழகிசலாம் காலத்தில் இருந்த பிரல்ல பிராம் யூசு பழகிசலாத்தை மதித்தார் யூசு பழகிசலாம் போது பஞ்சத்தை தீர்த்தவர்கள் யூசு பழகிசலாம் நல்லாட்சி செய்தவர்கள் யூசு பழகிசலாம் அதனால நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்ன அருமையான அந்த மன்னனின் திட்டம் ஏழாண்டு காலத்தை செழிப்பாக்கிய முடிவு செய்கிறார்கள் மக்களும் முடிவு செய்கிறார்கள் ஆனால் யூசுப் அல்லாட்டை கேட்கிறாங்க ரபே நான் பிறந்த ஊரு கண்ணான் இன்னைக்கு அந்த பகுதியில் தான் இருக்கிறது அங்கு அடங்க வேண்டும் அடங்கி இருக்கிறார்கள் வித்தியாசமான அடக்கம் அலகி சலாத்தினுடைய அடக்கம் மிசர்ல நைல் நதி ஓடுதா இல்லையா அந்த நைல் நதிக்கு நடுவில தண்ணீரை நிறுத்தி அடக்குகிறார்கள் உலகத்தில் எந்த மன்னனும் இப்படி அடக்கப்பட்டதில்லை ஏகத்துவத்தை சமூகத்திற்கு கொடுத்த யூசுப் அலி இஸ்லாத்தினுடைய நாட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக இஸ்லாம் இருநூறு வருஷத்துக்கு பின்னாடி வர்றாங்க ஒரு நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னா ஏறத்தால அப்ப அல்ல சொல்லுவான் வைத்து அடங்க வேண்டும் என்பது அதனால் நீங்கள் யூசு படகு எடுத்து வைத்து அருகில் அடக்குங்கள் அடக்குங்க தெரியணும் அந்த காலத்துல நம்ம பார்த்து நூத்தி பத்து வயசு வரைக்கும் உள்ள ஆளுகள்லாம் பார்த்திருக்கிறோம் அந்த கிழவிக்கு இரநூறு வயசு அந்த கிழவி சொல்லுச்சான் எனக்கு அடங்கி இருக்கிற இடம் தெரியும் ஆனா இப்ப எனக்கு கண்ணு தெரியாதுன்னு இடம் தெரிய எங்க இருக்கிறாரு என்னால சொல்ல முடியும் நயில் நதியில எங்க அடக்கப்பட்டிருக்கு இப்ப கண்ணு தெரியாது அப்ப அல்ல துவாச்சிருந்தாங்க ரபே இந்த பெண்மணிக்கு கண் பார்வையை கொடுற ரபே அல்லா கபில நபி கேட்டாங்களா இல்லையா கண் பார்வையை கொடுத்தான் அடுத்து வேற உனக்கு என்னமா வேணும்னு கேட்ட அந்த பொம்பளை என்ன சொல்லிங்களா என்னெட்டிலிருந்து வேற என்னமா வேணும் சொர்க்கத்துல உங்க கூட தான் இருக்கணும் உருளின் இருக்கிறாங்க அவங்க கிளவி நீங்க என்ன புயல் புலிகளாம் அல்ல பெண்மணியினுடைய துவாவை தான் சிலைவணக்கத்தின் உச்சத்தை உருவாக்கி சொல்லி மாற முடியாத பாடு கஷ்டப்பட்ட மாதிரி உலகத்தில் எந்த நபையும் கஷ்டப்படல வேடிக்கை கடைசியில் கலட்டி விடுற வேலை யூதர்களுக்கு அண்மையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு கடைசி வரைக்கும் போய் கழித்து விட்டு போயிட்டே இருப்பான் செய்தார்கள் அல்லாஹும் இடத்தில் பேசினார்கள் இவர்களை நீ ஒரு பிடி பிடி ஈமான் கொள்ள மறுக்கிறார்கள் இஸ்லாம் பேசினார் குரானில் நபிமார்கள் அதற்கு பிறகு அல்லாஹ் ரபுல் ஆலமித்தை அனுப்பினான் தாவூதலை அனுப்பினான் அவர்களுடைய ஈமானிய வலு பயங்கரமானது உயரம் ஆனாத்தினுடைய குரல் வலிமை பாறைகள் அவர்களின் குரலை கேட்டு ஆடுமா பாறைகள் ஆடுகளை மேய்ப்பார்களாம் இவர்கள் பாட்டு பாடிக்கொண்டு சென்றால் அந்த பாண்டுக்கு பேர்தான் இல்லையா அவங்களுக்கு கொடுத்த வேதம் என்ன வேதம் அந்த பாடல் தான் பாட்டு பாடின தலையாட்டுமா அந்த வழியாக போன தானூத்து மன்னர் மன்னர்கள் என்று சொன்னாலே மண்டையெல்லாம் கிருக்கு பிடித்திருக்கும் நிம்மதி தேவை மன்னர்களுக்கு எங்கிருந்தோ ஒரு பாடலின் ஒளி கேட்கிறது ஆடுகள் எல்லாம் தலையாட்டி வருகிறது யாரா பாடுறது பார்த்தா தாவூத் பாடிட்டு இருக்கிறார் தம்பி எனக்கு உறக்கம் வருவதில்லை நீ வந்து பாடுகிறாயா தாவூத் அலி இஸ்லாம் பாடுவார்கள் மன்னர் உறங்குவார்கள் உறங்காதவர்கள் எல்லாம் தாவூடின் குரல் கேட்டு உறங்குவார்கள் அவ்வளவு அற்புதம் இப்பதான் ஜபாபிரா மன்னன் அங்கிருந்தே படை நடந்து கொண்டுதான் இருக்கிறது வைத்தல் முக்கத்த பகுதி தான் நடந்த பெரும் ஜாலுத்து மன்னன் ஜெருசலத்தை வெற்றி கொண்ட மாமன்னன் அவனை எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லை தானூத்து நல்ல மனிதன் தானூத்தின் படைகள் போய் மோதுகிறது ஜாலூத்தை வெற்றி கொள்ள முடியாத காரணம் ஜபாபிரா உயரமே முப்பது அடி முப்பது அடி உயரம் பயங்கரமான மனிதன் அம்பு வில்லு வாழு எதுவும் பயன் தரவில்லை தாளூத்து துடியாய் துடிக்கிறார் இந்த மன்னனை வெட்டி கொண்டான் நாட்டில் பாதி தருகிறேன் என் மகனை மனமுடித்து வைக்கிறேன் என்ற அறிவிப்பு செய்கிறார் இந்த நேரத்துலதான் தாவுதலைசலாம் தாவுதலைசலா நாலரை அடி உயரத்துல நான் போய் ஜெயிச்சுட்டு வரட்டுமா மன்னர் முப்பது அடி உள்ள ஆள நால நான் போய் ஜெயிச்சுட்டு வரட்டுமா தாலூத்து மன்னர் கேட்கிறாரு நீ பாடுகிறாய் நான் உறங்குகிறேன் அவ்வளவுதான் உனக்கு பாட தெரியும் எனக்கு உரங்க தெரியும் என்பது கொண்டு வந்து இந்த உண்டிவில் இருக்கா இல்லையா தாக்கா அடிக்கிறது குருகி அடிக்கிறது அந்த உண்டி வில்லையும் நாலு கல்லையும் கொண்டு வந்து காட்டினாங்கள வச்சு நான் மன்னனே மன்னர் விருந்து விழுந்து சிக்க எதை வச்சு மன்னனை என் படைகள் சென்று தோத்து விட்டு வருகிறது இதை வைத்து மன்னர் சிரிச்சு முடித்தவுடனே தாவூலி இஸ்லான் சொன்னாங்களா அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பைத்தல் முக்கத்த பகுதியில் இருக்கிறவங்க கல்லைத்தான் பயன்படுத்துகிறார் தாவூதலி இஸ்லாம் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கல் தான் இப்போ தாவூது சொன்னாங்களா இந்த உண்டி இல்லையும் கல்லையும் சாதாரணமாக நீங்கள் நினைத்து என் ஆடுகளை கொல்ல வருகிற சிங்கங்களையும் புலிகளையும் இதை வைத்து தான் கொள்கிறேன் அதைவிட வீரமானவனா ஜாலூத்து மன்னன் சென்று வருகிறேன் வென்று வருகிறேன் சென்றார்கள் ஒரு கல்லு முடங்காலுக்குள் புகுந்தது நின்றவன் முட்டி போட்டான் இன்னொரு கல் நெஞ்சுக்குள் பாய்ந்தது மூன்றாவது கல் போட்டில் அடித்தார்கள் போட்டு போனான் மன்னனை வெட்டி கொண்டு நாளாண்டவர்கள் ஆடு இடையனாக இருந்த தாவூத் இப்பொழுது நாட்டின் மன்னனாய் பரிணமிக்கிறார்கள் அவர்களின் மூலமாக பிறந்து சுரைமா நிலகிச்சலாம் ஏகத்துவத்தை வித்தியாசமாய் சமூகத்திற்கு கொடுக்கிறார்கள் வரலாறு நீண்டு செல்கிறது வழியாக நாம சொல்றதா இருந்தாது பறவை அதன் வழியாக பில்கிஸ்ராணிக்கு செல்கிறது ஏகத்துவ தூதுமில்லாகு வழியாக ஏகத்துவ தூது கொடுக்கிறார்கள் வித்தியாசமான பறவை சுலைமான் உலக சக்கரவர்த்தி இல்லையா உலக சக்கரவர்த்திக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு சக்கரவர்த்தி அவசியம் என்ன ஒருவன் எழுதி இருக்கும்போது கீழே ஐநூறுபா நோட்டு இருந்து எடுக்கிறது உள்ளாட்டி அவன் சம்பாத்தியம் கூட போயிரும் சொன்னா இல்லையா ஆனால் பில்கேட்ஸ் சுலைமான நிலைச்சலாத்துக்கு முன்னாடி பிச்சைக்காக அப்படின்னா சுலைமான் நிலைச்சலா எவ்வளவு புரியாது அந்த குது பறவை எங்கே தண்ணீர் இருக்கிறது என்று சொல்லுமா அங்கே ஒளிச்சிட்டு தொழுவார்கள் ஒரு காணவில்லை சுலைமான் நிலை சிலை முடிவு பண்ணிட்டாங்க பாய்மார்கள் அண்ணிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே முடிவு பறவைய காணல வந்துச்சா குருமா போட்ட வேண்டியது குருமா அன்னைக்கே ரெடி ஆயிடுச்சு அறுத்து விட வேண்டியதுதான் சுலைமா நிலையில் செல்லாம் இடத்துல அதிசயம் என்னவென்றால் பறவைகளும் பேசுகிற எறும்புகளும் பேசுகிற இனிமேல் ஒரு காலத்தில் இப்படி ஒரு கலை வரும் மனிதர்கள் எறும்புகளோடும் பறவைகளோடும் மிருகங்களோடும் பேசுவார்கள் குரான் சொன்ன செய்திகள் அத்தனை உண்மை இன்னும் நாம் அதை தொட இல்லை அவ்வளவுதான் நடக்கும் அந்த பறவை வந்துச்சு சுலைமாநலீ கலாத்தினுடைய உலக சக்கரவர்த்தியினுடைய வீக் என்னன்னு தெரியும் அந்த பறவைக்கு நமக்கு வீட்டுக்குள்ள போனோன்னு அத்தா அம்மாவுடைய வீக்னஸ் என்னன்னு பசங்களுக்கு தெரியும் அத்தா கிட்ட காசு வாங்கணும்னா பெரும்பாலான அத்தாக்கள்கிட்ட காசு வாங்கணும்னா அவர் சாப்பிட்டு இருக்கும்போது போய் கேட்டால் கொடுத்துருவார் என்ன செஞ்சார் ஆம்படையை வந்து ருசிக்கு அடிமை அப்படி ரசிச்சு சாப்பிடும் போது வாப்பா அப்படின்னு காசு முடிச்சு நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா அப்படித்தான் நடக்கிற மாதிரியே தெரியுது காசு வாங்குறதா வதக்கிற நேரத்துல கேட்டா கிடைச்சோம் அந்த அம்மா ஏதாவது அடுப்புல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போய் காசு கேட்டாங்கன்னா உடனே கிடைச்சோம் அதே மாதிரி சுலைமான் சில வீக்னஸ் என்ன அந்த பறவைக்கு தெரிஞ்சு நேரா போய் ஒரு புதிய செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் உலக சக்கரவர்த்திக்கு புதிய செய்தியா என்ன புதிய செய்தி சபாநாட்டு இளவரசி நடுநிலை சிந்தனை கொண்டவள் ஏகத்துவத்தை பெண்மொழி மட்டுமல்ல அந்த நாடே இஸ்லாம் ஆகிவரும் அனுப்பினார்கள் நாடே முஸ்லிமியோடு இஸ்லாத்தை ஏற்றார்கள் திருமணம் முடித்தார்கள் நிறைய வரலாறு அதற்கு பிறகு ஈசா அலை இஸ்லாம் வந்தார்கள் ஏகத்துவத்தை தந்தார்கள் தொட்டில் குழந்தை பேசி ஏகத்துவத்தை கொடுத்தது ஆறு மாசத்துள்ள பேசி ஈமானை கொடுத்தது கண்மணி ரசூலுல்லாஹி சம்பந்தமாக அடைவ செல்ல மன்னர்கள் வருகிறார்கள் ஏகத்துவத்தை பல்வேறு கோணங்களில் கொடுத்தார்கள் இல்லையா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக மூலமாக நடைமுறையின் மூலமாக குரானின் மூலமாக வரலாறுகள் சான்று கொத்து கொத்தா சாத்தி தான் அதுல நிறைய வரலாறுகள் ஒன்று உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு செய்திகளை சொல்கிறேன் ஒரு கிராமவாசி அந்த பக்கம் போயிட்டு இருமா நல்ல கறி வாங்கிட்டு நம்மூர் மாதிரினா அரம்புகள் அன்றைக்கி இன்றைக்கும் கறி வாங்கறது நம்மளால்தான் போய் காக்கில் கொடுங்க அப்படிமா இல்லை காக்கில் கறி இந்த அரைக்கில் கறி வாங்குறது இதெல்லாம் நம்ம வேலை இன்னைக்கு வரைக்கும் அரம்புகள் போனாக்கா அப்படியே ஒரு மூணு கிலோ நாலு கிலோ ஒரு செப்பை அப்படின்ட்டு போவான் எடுத்துகிட்டு போய் மேலே போய் போட்டு இல்லையா ஒரு நாலஞ்சு கொண்டாட்டி மூணு பொண்டாட்டி இருக்கும் அதையும் சேர்த்து ஒன்றா கூட்டிகிட்டு மொத்தமாக இல்லையா போகிற பழக்கம் அன்றிலிருந்து இன்று வரை அவர்களுக்கு சொந்தம் இங்க நமக்கு ஒண்ணுன்னாவே பெரிய சிக்கலா இருக்கு வரம்பு புரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் உமரளி அல்லா அபுத்தாளா நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த கிராமவாசி கரியோடு சென்று கொண்டிருக்கிறார் பெருமாள் உமரளி இல்லாட்டி சொன்னாங்க ஆமா அவர்களுக்கு போய் ஏகத்துவத்தி சொல்லுங்கள் அந்த கிராமவாசிக்கு உமரளில்லா சொன்னாங்க அந்த வேண்டாம் அவரும் கோபக்காரர் நானும் கோவக்காரன் ரெண்டு பேருக்கு ஒத்து வராத சூழல் இல்லை போய் சொல்லுங்க உமரளி அல்லா அபுத்தாளா கிராமவாசி இடத்திலே கொஞ்சம் கீழே இறங்கு என்றார்கள் அந்த கிராமவாசி எதுக்குன்னா இந்த கீழே இறங்கு இந்த கிராமவாசி இறங்கினா இறங்கியதற்கு பிறகு அல்லாஹ் ஒருவன் அதோ இருக்கிறாரே அவர்தான் அல்லாஹ் என்னுடைய ரசூல் ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொல்ல கிராமவாசி விட்டா ஒரு அற உமரவழி அல்லா கண்ணத்துல உமரவியல்லாஹான் அடித்து பழக்கம் ஆனால் இன்றைக்கு அடி வாங்கி கொண்டு இருக்கிறார் ரசிகலே என்னை தொட்டு விட்டார் எதையும் அனுமதி கொடுங்கள் கழுத்து எடுத்து விடுவ என்னை அடித்தவன் இந்த பூமியில் இருக்கக்கூடாத ரசுலே பெருமனாசல் அல்லா குரலிவசலம் சிரித்துக் கொண்டே நான் சொல்கிறேன் அல்லாஹருவன் இருக்கிறான் அல்லாஹு ஏற்க வேண்டும் அவன் தான் வானத்தை படைத்தான் பூமியை படைத்தான் இந்த ஒட்டகத்தை படைத்தான் உன்னை என்பம் வாங்கிய கரியை தூக்கி கீழே எரிந்து கொள்ளட்டும் நான் ஈமான் கொள்கிறேன் திருமண வலிவு செல்லம் அந்த இறந்த மாபிசிடத்தில் பேசுகிறார்கள் நீ யாரை வணங்குகிறாய் மண் தாபுத் அந்த மாமிசம் சொன்னது அந்த மாமிசத்திடத்துல அந்த மாமிசம் சொன்னது அந்த மஹமூத் அந்த முகமது கேட்ட உன்ன கிராமவாசிக்கு ஆயிடுச்சு பெருமான கட்டி அணைத்து ஈமான் கொண்டதோடு மட்டுமல்ல தன் கிராமத்திற்கு சென்றான் நூறு குடும்பங்கள் அதிசய மனிதனை கண்டை அவரிடத்தில் இறந்த மாமிசமும் பேசுகிறது அவர்தான் சாதி அவர்தான் உண்மையாளர் அவர்தான் அமீன் இது ஒரு பக்கம் அதூதர் போன்ற அறிவாளிகள் பெருமானாரின் நடைமுறை என்ன என்பதை பார்த்து ஈமான் கொள்கிறார்கள் ரசோடியினுடைய நடைமுறைகள் முகம்மதை போன்று சிறப்பாக நடப்பவர் முப்பது நாள் அதில் பதினாலு நாள் ஜம்சம் தண்ணியை குடிச்சுக்கிட்டே ரஸ்முனை வாட்ச் பண்ற அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் சிலர் மஜ்னூன் என்கிறார்கள் சிலர் சூனியக்காரர் என்கிறார்கள் நிறைய ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க ஆனால் நடைமுறையை பார்த்து ஈமான் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் இப்படி நவிமார்கள் ஈமானிய வேர்களாய் அதை அடுத்து சகா ஈமான் இன்றைக்கு இவ்வளவு தூரம் ஏற்படுவதற்கு சஹாபாக்களால் இந்த இஸ்லாமும் ஈமானும் விரிந்தது அதனை அபு பக்கர் அலி கொண்டு ஈமான் கொண்டவர்கள் ஏராளமானது வரலாற்றை எழுதுறாங்க அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் ஈமான் கொண்டார்கள் சொன்ன உண்மை மீது கொண்ட நம்பிக்கையில் ஈமான் கொண்டவர்கள் தான் அதிசயமான ஏகத்துவத்தை சொல்லும் போது இவருக்கு வயசு முப்பத்தி ஏழரை வயசுல போய் அபுபக்கர் அலி சொல்றாங்க அல்லாஹ் ஒருவன் தான் தூதராக நான் இருக்கிறேன் பெருமனான் செல்லல்லா கொலை வச்சல அபுபக்கிரடியில் கேக்குறாங்க நீ அல்லாவின் தூதர் என்பதற்கு என்ன அடையாளம் சொன்னாங்க பதினெட்டு வயசுல சிரியாவுக்கு வியாபாரத்துக்கு போனீங்க காட்டு என்றாரு உன் வயிற்றை காட்டு என்றாரு மச்சத்தை பார்த்து ஒரு கவிதை சொன்னாரு மச்சத்தை பார்த்து ஒரு கவிதை ஒரு நபி வருவார் அந்த நபிக்கு நீனான் வடது கையாய் வசீலராயிருப்பாய் அமைச்சராக இருப்பாய் என்று சொன்னாரே நிறைவிற்கிறதா பெருமான சொல்லுத்தர் இஸ்லாம் அபுபக்கர் சொல்ல இஸ்லாம் விரிந்தது விரிந்ததுக்கு சென்றார் மாது தனியாக சென்றார் யமன் தேசத்திற்கு ஒரு மாத ரசூல் அனுக்கும் போதே சொல்றாங்க குதிரையில ரெண்டு பேரும் ஒன்னா தான் போறாங்க ரசூ மாதுக்கு செல்லுகிறாய் திரும்பி வருகிற போது நான் இருக்க மாட்டேன் மாதிமணி ஜபன் வழியெல்லாம் கீழே குதிச்சுட்டாங்க அப்படின்னு நான் போக மாட்டேன் எனக்கு எமன் தேசமா இல்லைம்மா செல்லுங்க ஏகத்துவத்தை சொல்லுங்க சென்றார் தேசம் முழுக்க ஒருவர் இஸ்லாத்தை எல்லாத்தையும் கும்பிட்டு வச்சு பேசுவாராம் மாதிமணி ஜபன் ரசூல் யார் தெரியுமா அப்படின்னு ரசூ இல்லாவினுடைய வரல அவர் எப்படி வணங்குவார் தெரியுமா த வர்ற மாதிரி கதமா அவர் தோரியுமா அவள் எல்லாம் வீங்கி வீங்கி ரத்தம் ஒரு அளவிற்கு வணங்குவார் அவருடைய முடி அழகு எப்படி இருக்குன்னு தெரியுமா அவருடைய முடி ஹரிரன் ஹரீரா பட்டு முடி பாதுகாக்கப்பட்ட முடி அந்த முடி கூட உலகத்தில் வேற யார் என்னுடைய நம்ம முடியலை எடுத்து பாதுகாக்க அவர் முடி கூட பாதுகாக்கப்பட்டவர் அவர் பேச்சு எப்படி இருக்கும் தெரியுமாத்தான பேச்சுக்கள் அத்தனையும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய பேச்சுக்கள் அவர் வீரம் எப்படி இருக்கும் தெரியுமா சீரி பாய்கிற சிங்கத்தை போன்ற அவருடைய வீரம் அவருடைய கண்கள் எப்படி இருக்கும் தெரியுமா அஸ்வது சிவந்த மேலையில் கருத்த சுருமா அவர் குணம் எப்படி இருக்கும் தெரியுமா இன்னக்கல்ல அது அகுளுக்கின் அபின் உயர்ந்த குணம் மன்னிக்கும் மகத்துவம் இப்படி வரிசையா சொல்லிக்கிட்டே வர்றாங்க அந்த உன்ன அவர் பேர் என்ன என்று அந்த மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள் அவர் பேர்தான் இஸ்முஹு முகம்மத் அவர் பேர்தான் முகம்மத் நாங்கள் அவருக்காக என்ன செய்ய வேண்டும் சீமா அவரின் மீது சலாத்தை சொல்லுங்கள் அவரை ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லி கூட்டம் கூட்டமாய் குழு குழுவாய் ஜவல்ரலி எல்லாவினுடைய அந்த ஈமானிய வேரில் படர்ந்த மலர்கள் இப்படி சாபாக்களின் வழியாக ஈமான் வளர்ந்தது பிறகு நேசர்கள் வழிநர்கள் வழியாகுமா அவர் எழுதிய மட்டும்பத்திலே ஒரு பெரிய பள்ளி மன்னருக்கு பிரச்சனை மருத்துவம் பார்க்கப் போகிறார் மருத்துவம் பார்த்து விட்டு மன்னர் என்ன வேண்டும் என்று கேட்கிறார் பன்னெண்டு பதிமூணு பேர் கட்டி குடிக்க முடியாத மரத்தை காட்டி இந்த மரம் தான் எனக்கு வேண்டும் என்கிற இந்த மரம் அங்க இருக்குது அங்க எப்படி வரும் இல்ல அத நான் பார்த்துக்கிறேன் மரத்தை தட்டி பொன்னாடிக்கு வந்து சேர் என்று சொன்னார் மழை பெய்தது மரம் அசைந்தது காற்றால் ஆற்றுக்கு வந்தது கடலுக்கு சென்றது கடலின் வழியாக வந்தது வரலாறுகள் மீண்டு செல்கிறது ார் முதுகுறிபத்துறந்து போகிறார் பக்கத்தில் அடக்கமாகற என்ன வரலாறுகள் ஏகத்துவத்தை ஏற்ற வரலாறுகள் வழிமார்களின் மூலமாக கௌசுல்லா எவ்வளவு பேர்கள் லட்சக்கணக்கான இந்தியாவிலே இப்படி ஒரு பிள்ளைய குடும் அல்லாட்டு கேட்டதுனாலதான் ரப்பு கொடுத்தான் தாயை கட்டி அணைக்கிறார்கள் முத்தமிடுகிறார்கள் ஏகத்துவம் வளர்ந்த வழிமார்களின் மூலமாக நாலாவதாக அன்பிற்குரியவர்களே பகுத்தறிவாளர்களால் இஸ்லாம் பகுத்தறிவு இன்னைக்கு வழிமார்கள் காணும் ஆனால் பகுத்தறிவை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் ஒவ்வொரு நாளும் இஸ்லாம் வளர்ந்து கொண்டே வருகிறது எதுனால முஸ்லிம்களை பார்த்தா என்றால் இல்லை இல்லை இஸ்லாத்தை படித்தோம் உலகத்திலே இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இஸ்லாத்திலும் இருக்கிறது நான் கருவியலை கண்டேன் வியந்து போய் இஸ்லாத்துக்குள் வந்தேன் ஆயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி அந்த முகமதுக்கு கருவியலை பற்றி இவ்வளவு அழகாக கலக்கு நல் அலக்கத்தன் முத்துப்பாவை எப்படி சதை துண்டாக ஆக்கி எப்படி உயிர் கொடுத்து எப்படி எலும்புகளை போத்தி எலும்புகளை வைத்து சதைகளை போர்த்தி மனிதனாக எப்படி உருவாக்கப்படுகிறது என்ற கருவியல் சித்தாந்தம் என்னை கவர்ந்தது இல்லையா இந்த அடிகரார் அப்துல்லா சொன்னாரே கொடுத்த அந்த வாழ்வியல் முறை என்னை கவர்ந்தது அங்கே வாழ்க்கையில் தாழ்த்தப்பட்டோர் என்பவர்களே இல்லை பெருமானாருக்கு பக்கத்திலே ரோம் நாட்டு சுகைப் இருந்தார் கருப்பர் அபிசீரிய கருப்பர் பிலால் இருந்தார் சல்மானே பாரிசி இருந்தார் பாரசி நாட்டு சல்மான் இருந்தார் எல்லோரும் ஒன்றாக இருந்தார்கள் அந்த நடைமுறை இங்கே இல்லையே ஏற்றத்தாழ்வு இருக்கிறதே தலையில் பிறந்தவன் காலில் பிறந்தவன் என்று ஏற்றத்தால் இந்த இணைந்தேன் என்ற காரணம் பகுத்தறிவு குரானின் விளக்கம் ரசூலின் கருத்துக்கள் அதால் கவலப்பட்டு இஸ்லாத்திற்குள் நுழைகிறார்கள் அப்ப இந்த நான்கு காரணங்களும் இஸ்லாமிய வேர்கள் படர்வதற்கான காரணங்கள் பகுத்தறிவாளர்கள ஏகத்துவத்தை எடுக்க வேண்டுமே நடைமுறையில் முஸ்லிம்களாக வாழ வேண்டும் நேர்ம நீதி உண்மை சத்தியம் அத்தனையும் கொண்டு போய் சமூகத்திற்கு சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு இதை செய்கிற நன்மக்களால் அல்லாஹ் பாதுகாக்கிறே இன்றைக்கான நீங்க போய் நுழைஞ்சா பெருமன செலல்லா செலத்துக்கு செலாங் சொல்லிட்டு வெளியே வரும்போது உள்ள போகும் போது வரும்போது ஒரு கடிமா எழுதப்பட்டிருக்கும் அந்த மூணு தடவை சொன்னா மூணு பிரச்சனை இருக்காது வறுமை வராது வறுமையை நீக்குகிற வழி கபுரின் வேதனையை நீக்கும் நரக நெருப்பை அகற்றும் ஒரு சின்ன களிமா அல் நீங்க மதினா போய் பார்க்கலாம் ஒரு நாளைக்கு மூணு தடவை சொன்னா போதும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வறுமையை போக்குகிற மாமருந்து பெருமனார் சொல்லி இருக்கிறார்கள் அமல் செய்கிற கௌப்பிட்டு எனக்கும் உங்களுக்கும் நல்கவான்